பதிரங்குணுமே பசியே மாஷ் ஆய்ரங்கை வாசி யசேமேவீயா ஸ்வீனோஸ் அரிஷ்டோபர் ா முக்கோனி இரண்டாவது முண்டம் இரண்டாவது ஃண்டண்டம் முதல்மந்திர ஆச்சரம் நாம மகம் அத்தைத்தேஜாத் நமிஷச்சே பரம் விஞான குண்டகோப்பிஷத் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பற்றிய அறிவை உபதேசிக்கிறது எல்லா உபனிஷதங்களுக்கும் உபதேச விஷயம் அடிப்படையான ஆதாரமான மெய்ப்பொருள்தான் சவுனகருடைய கேள்வியும் அப்படியே இருந்தது எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை அறிவியுங்கள் உபதேசியங்கள் நிறைய மந்திரங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் கடைசியாக நாம் பார்த்த கண்டத்தில் பிரம்மன் ஜெகத்காரணம் பிரம்மனிடமிருந்து தான் எல்லாம் தோன்றி இருக்கிறது ஆகவே அது கடைசியாக நம்ம முடிக்கிறபோது பார்த்தோம் காரியம் காரணம் காரணத்துக்கன்யமாக காரியம் இல்லை எனவே காரியம் என்பது இல்லை காரியம் என்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் காரணத்தன்மை என்பதும் இல்லை இருப்பது ஒன்றேங்கிறத விளங்கறது விளங்க வைக்கிறதுக்காக இந்த முறையை பின்பற்றுகிறோம் இப்போ இந்த ஜகத்து முழுவதும் எதுவாக இருக்குதுன்னு கேட்டால் பிரம்மந்தான் இருக்குது நம்ம பார்க்கிற வஸ்து எல்லாமே பிரம்மமயம் அதை புரிஞ்சுட்ருக்கோம் அதுக்கு பேர் இது என்னன்னா சத்துன்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் சத்தாக இருக்கிறது பிரம்மம் அனைத்து பதார்த்தங்களுக்கும் பூத சிருஷ்டி பூதங்கள் எதுலிருந்து தோன்றின பிரம்ம பிரம்மத்தினிடத்திலிருந்தே தோன்றின பூதம் பௌத்திகம் அப்புறம் வந்து விராட் புருஷன் மிருகங்கள் பசுக்கள் பக்ஷிகள் வேதங்கள் வாழ்க்கை முறைகள் எல்லாம் இதனிடமிருந்தே தோன்றின நதிகள் சமுத்திரங்கள் அப்புறம் கடைசியில் முடிக்கிறபோது இதம் சர்வம் புருஷஹா ஏவ இவை அனைத்தும் இந்த புருஷம்தான் அவர் எங்கே பார்க்கலான் யஹா குஹாயாம் நிஹிதம் தம் புருஷம் வேத ஏதத் யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரம் அமிர்தம் இந்த மேலான அமிர்தமான பரபிரம்மத்தை எவன் தன்னுடைய ஹுதயத்திலே தெரிந்து கொள்ளுகிறானோ குகாயம் வேத அவனுக்கு என்ன பிரயோஜனம் அறியாமையின் விளைவாகிய அனைத்து முடிச்சுகளும் அறியாமைங்கிறது முதல் முடிச்சு அதனால் ஏற்பட்ட ஆயிரக்கணக்கான முடிச்சுகள் எல்லா முடிச்சுகளும் அவிழ்கின்றன பந்தங்கள் அனைத்தும் அடியோடு நீங்குகின்றன சொல்லப்பட்டது மேலும் உப்பரிஷ் இதில் எல்லாம் ஜா அதிகமாக பேசப்பட்ட விஷயம் வந்து சத்து தான் சதம்சந்தான் பேசப்பட்டது பிரம்மனிடத்தில் மூணு அம்சம் இருக்கிறதாக சாஸ்திரங்களில் படிக்கிறோம் சதம்சம் சிதம்சம் ஆனந்த அம்சம் அம்சம்னு சொல்கிறோமே தவிர ஒரே வஸ்து தான் அது சதம்சம் சிதம்சம் ஆனந்த அம்சம் சத் ஆஸ்பெக்ட் வாங்க ஆங்கிலத்தில் சொன்னால் சத்துங்கிற கோணம் சித்துங்கிற கோணம் ஆனந்தம் கோணம் சத்துங்கிறது என்னது இருப்பை குறிக்கிறது இருப்பு சத்துங்கிறத வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் எக்ஸிஸ்டன்ஸ் தமிழில் சொன்னால் இருப்பு சம்ஸ்கிருதத்தில் சத்துன்னு பேர் இப்போ இந்த வெள்ளினால் பண்ண பாட்ட பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது வெள்ளி வெள்ளி தான் இருப்பு நாம ரூபங்களெல்லாம் அதன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த பிரபஞ்சம் முழுக்க மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அதில் எல்லாத்துலேயும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது இருக்கிறது இது அறிவால் புரிஞ்சுக்கிறோம் நம்ம அனுபவம் என்னவாக இது தேக்கு மரம் இது வாழை மரம் இது நாவல் பழமரம் இது மாமரம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் ஏன்னா எல்லாத்துலையும் என்னென்னா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது மாமரம் இருக்கிறது நாவல் பழமரம் இருக்கிறது தென்னை மரம் இருக்கிறது மனிதன் இருக்கிறான் மை இருக்கிறது புஸ்தகம் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது அதுக்கு பேர் தான் சம்ஸ்கிருதத்தில் சத்துன்னு பேர் அந்த சத்தோடு என்னாச்சு ஒரு பே பேரு வடிவம் இருக்குது வாழை மரம்னு சொல்கிற போது வாழை மரம் இருக்கிறதுங்கிற போது வாழைங்கிறது வாழைமரம்ங்கிறது ஒரு பேர் அதுக்கு ஒரு ரூபம் இருக்குது அதுக்கு ஒரு வேலை இருக்குது ஆனால் அனைத்திலும் வியாபிச்சிருக்கிறது சது சத்து இந்த சத்துக்குத்தான் இன்னொரு பேர் தத்து உபநிஷத்தில் அதுக்கு இன்னொரு பேர் தத் தத் சத் ஓம் தத் சத்துன்னுலாம் சொல்கிறோம் இல்லையா ஓம்ங்கிறதும் பிரம்மத்தை குறிக்கும் தத்துங்கிறதும் பிரம்மத்தை குறிக்கும் சத்துங்கிறதும் பிரம்மத்தை குறிக்கும் ஓம் தத் சத்து ஓம் தத் சதி நிர்தேஷா பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா பிராமணாஸ்தேனவேதாஸ்டாஷ்டிகிதா புரா கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் ஓம் தத்சத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கர்ம சாத் குணியம் எந்த கர்மத்தை பண்ணினாலும் ஓம் தத்சத்துன்னு சொல்லும் பொழுது அந்த கர்மாவில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் நீங்கும் என்பதற்காக ஓம் தத்சத் என்று சொல்லுகிறோம் அப்ப எல்லாத்திலையும் சதம்சம் இருக்கு சத்து இருக்கு என்ன சொல்லு அந்த தத்து சத்து சத்தாகவும் தத்தாகவும் சத்தே பிரம்மன் அந்த தத்தே பிரம்மம் அது வேற எங்கேயும் இல்லை அது உன்னிடத்தில் அது வந்து சித்தாக இருக்கிறது தொம்மாக இருக்கிறது அப்படி சொல்றது அது தொம் ரூபமாக சித்ரூபமாக உங்கள்கிட்ட இருக்குது நானும் சத்து தான் சத்தே சித்து சித்தே சத்து இதுக்கெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் இருக்குது தமிழில் சத்தே சித்தாகும் அயலனில் அசத்தாம் அசத்தானால் சாட்சி எங்கே பாட்டெல்லாம் இருக்குது கைவள்ளி நவநீதத்தில் நான் அதெல்லாம் ரொம்ப சொல்லலை மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் அதில் சதம்சமாக இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சித் ஆஸ்பெக்டில் உபனிஷத் உபதேசிக்கப் சத்தே சித்தாக இருக்கிறது இதன் மூலம் என்னென்னா எது சமஷ்டி ஆதாரமாக இருக்கோ அதுவே வெஷ்டி ஆதாரமாகவும் இருக்கிறது அந்த சத்து தான் நம்மிடத்தில் சித்ரூபமாக இருக்கிறது நான் உணர்கிறேன் அப்படிங்கிற போது இருக்க இல்லாமல் உணர முடியாது உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுதே உணர்கிறேன்கிற இருப்பும் இருக்கிறது உணர்வும் இருக்கிறது நான் எதையை உணர்ந்தாலும் சரி இருப்பது உணர்கிறது உணர்வது இருப்பாக இருக்கிறது உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு இதெல்லாம் நாம ரூபத்தை நீக்கி நீக்கி நம்ம நீங்கள்லாம் நல்லா தான் புரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த பாடத்துக்காக நான் சொல்கிறேன் நாம ரூபத்தை நீக்கி நீக்கி நாம் அதை மனசில் வாங்கிக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் இந்த மந்திரம் உபதேசம் பண்ணுகிறது ஒரு கம்பீரமான பகுதி இது ஒரு ஒரு பதமும் நன்றாக அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆவிஹி ஆவிகின்னா நமக்கு வழக்கமாக ஒன்று அவனோட ஆவி வந்தது இவனோட ஆவி போச்சு ஒரு ஆவி நான் ராத்திரி பார்த்தேன் எல்லாம் சொல்லுவார் ஆவிங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வெளிச்சம்னு அர்த்தம் ஆவிஹின்னா பிரகாஷா ஆவிஹி அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரகாஷம் என்று பெயர் இந்த ஆத்மாவுக்கு ஆவிகின்னு பேர் இந்த சத்தும் சித்தும் ஒன்றுன்னு சொல்றதுக்கு பேர் மகாவாக்கியம்னு பேர் தத்தும் தொம்மும் ஒன்றுன்னு சொல்றதுக்கு பேர் மகாவாக்கியம்னு பேர் இது வரைக்கும் பேசுறதெல்லாம் பரமாத்மா இப்போ பேச போறதெல்லாம் ஜீவாத்மா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேற இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான உபதேசம் ஜீவாத்மா பரமாத்மாவை பூஜை பண்ணுறதெல்லாம் பக்குவம் அடைகிற வரைக்கும் தான் பக்குவம் அடைஞ்சாச்சுன்னா பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு வேறு இல்லைங்கிற ஞானத்தை பெறணும் இது ஒன்றும் அனுபவம் அடி தியானத்தினால பரமாத்மாவை போய் அடையிறதுங்கிறது கிடையாது பூஜையினால் பரமாத்மாவை போய் அடைய முடியாது ஏன்னா அவர் எங்கேயும் வியாபிச்சிருக்கார் ஜபத்தினாலேயோ யாத்திரையினாலே இப்போ பகவானை அடைஞ்சுவிட முடியாது குறுத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதுவா தானம் ஞான விஹீன சர்வமத்தேன முக்தி பஜத்தின ஜென்மசத்தேன எவ்வளவு யாத்திரை பண்ணாலும் பகவான் அடைய முடியாது எவ்வளவு பூஜை பண்ணினாலும் பகவான் அடைய முடியாது எவ்வளவு தியானம் பண்ணினாலும் பகவான் அடைய முடியாது எவ்வளவு சத்குணங்களை அபிவிருத்தி பண்ணிட்டாலும் பகவான் அடைய முடியாது எதனால் பகவான் அடைய முடியாதுன்னா பகவானும் நானும் ஒன்றுங்கிற ஞானத்தை தவிர வேறு எதுனாலையும் பகவானை அடைய முடியாது ஆக பரமாத்மாவை அடைவது என்பது தன்னையே பரமாத்மாவாக புரிந்து தான் பரமாத்மாவுக்கு வேறு இல்லை அணு அளவும் பரமாத்மாவுக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது என்கின்ற உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் இப்போ ஆவிகிங்கிற பொருள் பிரகாஷகான்னு சொன்ன நமக்கு வந்து வெளிச்சம்ங்கிற ஞாபகம் வந்துடும் வெளிச்சம்ங்கிறது என்னது கண்ணால் பார்க்கப்படுற ஒரு கண் ஒளிங்கிறோம் இந்த வெளிச்சத்தை கண்ணால் பார்க்குறோம் அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்னா கண்ணை மூடிகின்றா உள்ள ஒரு ஒளி தெரியுமான்னு நினைக்கக்கூடாது இங்கே ஒளி என்பது எல்லாவற்றையும் விளக்குவது என்கிற பொருளில் சொல்லப்படுகிறது கண் ஒளினா என்ன அர்த்தம் பொருளை விளக்கும் ஆற்றல் இது ஜடப்பிரகாசம் இந்த பிரகாசம் என்ன பிரகாசம் ஜடப்பிரகாசம் இது சித் பிரகாசம் சித் பிரகாசம் சித்து பிரகாஷ ரூபமாக இருக்குது அதனால தான் எல்லாமே விளங்குகிறது பிரகாசமும் விளங்குகிறது இருட்டும் விளங்குகிறது சுயஞ்சோதி பிராமணத்தில் வாகேவ ஜோதிஹி அப்படின்னு இருக்குது உண்மை இப்போ நம்ம உபன் இப்போ க்ளாஸில் என்ன நடக்கிறது இப்போ நான் அவங்களுக்கெல்லாம் நிறைய சொற்களாக சொல்லிக்கிண்டே இருக்கேன் அந்த சொற்கள் உங்களுக்கு உண்மையை விளக்குகிறதா இல்லையா ஆஹா சொற்களே ஒளியாக இருக்கு சொற்கள் விளக்குறதுனால சொற்கள் ஒளி என்று சொல்லப்படுகிறது ஒளினா இந்த ஒளியை நினச்சிக்கவே கூடாது ஆ ஆவிகின்னு சொன்னால் சைத்தன்யம் ஆவிகி சொன்னால் பிரகாஷா பிரகாஷா இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம் ஏதாவது ஸ்பிரிட்டு அதுபடிலாம் நினச்சிக்கூடாது இங்கிலீஷில் ஸ்பிரிட்டுன்னு கூட எழுதிடுவாங்க ஏதோ சம் ஸ்பிரிட் வந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஸ்பிரிட் சாப்பிட்டா அப்படிலாம் தோணும் அதனால் இந்த கண்ணெல்லாம் சும்மா கசைக்கிட்டு நீங்கள் பாருங்கள் என்னமோ மாதிரி தெரியும் இப்படி கசைக்கிட்டு பார்த்தாலே ஏதாவது தெரியும் அப்புறம் கண்ணை மூடின்னு உள்ளுக்குள்ளே எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப வெளிச்சத்தை எல்லாம் சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் நட்சத்திர வெளிச்சம் ஹோமகுண்ட அக்னி வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து பாருங்க உள்ளுக்குள்ள இன்னோரு அப்ப அது வந்து மைண்டுக்கு ஒரு சக்தி இருக்கு ப்ரொஜெக்ட் பண்ற சக்தி இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா என்னமா ஒரு ஒளி வந்ததுங்கிறீங்க அப்பா அப்படின்னா ஆமாமா அதை சொல்லி என்ன பண்ணுவோம்னா அது ஒரு பெரிய விஷயமா அதை இது பண்ணி அவர் அந்த ஒளியை கண்டார் அந்த ஒளி நகர்ந்து வந்தது அந்த நகர்ந்து வந்து பக்கத்தில் இருக்கின்றவர்களை எல்லாம் வியாபிப்பதை அவர் பார்த்தார் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியவில்லை புஸ்தகமாக எழுதுகிறாங்க மகான்களின் மகத்தான சரித்திரம் அப்படின்னு சொல்லி இதை எழுதினவுடனே எல்லாரும் பாவம் ஏங்குகிறான் அது நமக்கு வரவில்லையே இந்த மாதிரி எதாவது நாம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கலந்து பாருவோம் எதாவது வரும் அதெல்லாம் அர்த்தம் இல்லை ஆவிகின்னு சொன்னால் தூய உணர்வு சைத்தன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆவிகின்னா சைதன்யம் சரி இந்த சைத்தன்யம் எங்கே இருக்குன்னா அது இல்லைன்னா எதுவுமே உனக்கு தெரியாது நான் புத்தியை உணர்கிறேன் நான் மனதை உணர்கிறேன் உணர்வாக இருந்து கொண்டு உணர்கிறேன் எல்லாவற்றையும் உணர்கிறேன் ஆகையினால எல்லாத்தையும் சந்நிகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாண்டும் அது நன்றாக உணரப்பட்டு கொண்டே இருப்பது அதுக்குன்னு ஸ்பெஷல் டைம் ஸ்பெஷல் பிளேஸில் சுவாமி கோயிலில் உட்கார்ந்துருக்கிற போது நான் உணர்ந்தேன் சமயக்கட்டில் இருக்கிற போது காணாம போயிடுச்சு அப்படி முடியாது சமயக்கட்டில் நீ எந்த சாப்பாட்டை உணர்ந்தையோ கோயிலில் எந்த ஒரு சுவாமியை உணர்ந்தையோ உபனிஷத் கிளாஸில் எதை உணர்ந்தையோ அந்த உணர்ந்ததுக்கு ஆதாரமான உணர்வு எங்கேயும் எப்பொழுதும் எல்லா காலத்தும் இருக்கப்பா சன் நிகிதம் மற்றதெல்லாம் வரும் போகும் தாட்ஸ் எல்லாம் வரும் போகும் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவேர்னஸ் சைத்தன்யம் உணர்வு வருவதும் இல்லை போவதும் இல்லை போனது ஒன்றுமே இல்லாததையும் அதுதான் உணர்த்துகிறது பாவ அபாவ சாட்சி விற்பி பாவ விறத்தி அபாவ சாட்சி சைதன்யம் எண்ணங்களின் இருப்பையும் எண்ணங்களின் இன்மையையும் விழிப்பிலும் கனவிலும் இருக்கின்ற எண்ணங்களின் இருப்பையும் ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களின் இன்மையையும் ஒளிர்வித்து கொண்டிருப்பது அது சந்நிகிதம் நீயே அது எல்லாம் வந்து இந்த இப்போ உபனிஷத்தோட சாரம் என்னன்னா ஏக விஜானேன்னு சர்வ விஜானம்னு சொன்னால் இதெல்லாம் நீதான் அப்படின்னு சொல்கிற போது எப்படி சுவாமி இதெல்லாம் நானாக முடியும்னா கனவுல எல்லாம் நீதானே எல்லாத்தையும் படைக்கிற அத்தனையும் முழித்த உடனே அதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன் எல்லாம் நான் தான் மனசோட கல்பனேன் அதே தான் யதாஸ்வப்ன பிரபஞ்சோயம் மை மாஜா விஜிரும்பிதா ஏவம் ஜாக்ரத் பிரபஞ்சோயம் மை மாஜா விஜிரபிதா உன்னுக்கு மேலே கிடையாதுங்கிறதான் கருத்து சந்நிகிதம்னா என்ன அர்த்தம் சமயக்கு நி நிதராம் ஹிதம் நன்கு யாண்டும் இருந்து கொண்டே இருக்கிறது ஹுதயத்தில் இருக்கு ஏதத் யோவேத நிகிதம் குகாயாம் இப்போதான் அந்த மந்திரத்தில் படித்தோம் இங்கே சந்நிகிதம்னா என்ன அர்த்தம் எவர் எவிடன் ஆங்கிலத்தில் சொன்ன எவர் எவிடன் யாண்டும் இருந்து கொண்டிருப்பது காலத்தையும் பொருளையும் வியாபித்து இருந்து கொண்டிருப்பது சந்நிகிதம் சம்யக்கு ஸ்திதம் ஹிருதி தத்து குஹாச்சரம் गुहाचरम குஹாச்சரம்னா என்ன அர்த்தம் குஹான்னா புத்தி இப்போதான் பார்த்தோம் குஹாயாம் சரம் நாமன்னா என்ன அர்த்தம் அதுல அசைந்து கொண்டிருப்பது போல இருக்கின்றது பிரசித்தமானதுங்கிறார் நாமன்னா பிரசித்தம் அர்த்தம் நான் தான் அசைபவன் போல இருக்கேன் பார்க்கிறேன் கேட்கிறேன் முகர்கிறேன் சுவைக்கிறேன் தொட்டு உணர்கிறேன் சிந்திக்கிறேன் சரம்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு இமோஷன்லேயும் நான் வந்து ஒவ்வொரு அனுபவத்திலையும் நான் அசைபவன் போல காணப்படுகிறேன் பார்க்கிறேன் கேட்கிறேன் முகர்கிறேன் அதனால் என்னுடைய உள்ளத்தை பாதிக்கிறது அதனால் நான் அசைபவன் போல காணப்படுகிறேன் உண்மையில் அசைபவன் இல்லை நான் தான் இந்த தூய உணர்வு இந்த மந்திரத்தையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும் ஆவிஹி நான் சைத்தன்யம் சந்நிஹிதம் நாதி நன்றாக ஹதயத்திலே இருக்கிறது அது தர்சனசிரவணாதி பிரகாரை சங்கராச்சாரிய சுடர் சரதி இஹாச்சரம் இது நாம பிரகியாத்தம் அது ரொம்ப பிரசித்தமானது கிருஷ்ணர் கீதை திரும்ப சுடர் உத்ரா ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாணான்வித்தம் விமூடா நாநூஷியி பசியானுஷ அறிவுக்கண் உள்ளவர்கள் இதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அறிவுக்கண் இல்லாதவர்கள் இதை உணர்வதில்லை அறிவையே கண்ணாக கொள்பவர்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள் உத்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாணான்வித்தம் ஸ்ரோத்திரம் சக்குஸ்பர்ஷனஞ்ச ரசனம் ஹிராணமேவா அதிஷ்டாயமனஷ்டம் விஷயானுபசேவத்தே எல்லாம் இவன் எல்லாம் நான் தான் இதன் மனதின் வழியாக கண்கள் வழியாக காதுகள் வழியாக இந்த இந்திரியங்கள் வழியாக உலகை அனுபவிக்கிறேன் அப்ப ஏதோ அசைகிற மாதிரி ஒரு தோற்றம் ஒரே சஞ்சலமாக இருக்குங்கிறான் ஒரே சஞ்சலமாக இருக்கு நான் வந்து ஒரே சஞ்சலமாக இருக்கேன் அப்படிங்கிறான் அப்புறம் நான் இப்பொழுது அமைதியாக இருக்கிறேங்கிறான் உன் சஞ்சலமும் அமைதியும் மசேர்ந்தர்மம்பா உனக்கு சஞ்சலமும் கிடையாது உனக்கு அமைதியும் கிடையாது உனக்கு சஞ்சலமும் இல்லை அமைதியும் இல்லைங்கிறது நீ புரிஞ்சுண்டா அதுதான் உன் மனசில் வாஸ்தவமான அமைதியை கொடுக்கும் இதில் சொன்னார் கிருஷ்ணர் பதினாலாவது அத்தியாயத்தில் சொன்னார் ரஜஸ்தமஸ்ச்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஸ்சத்வம் தமச்சைவ தமஸ்துவம் ரஜஸ்ததா சத்வகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்பா பிரகாசஞ்ச பிரவருத்திச்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவிற்த்தானி காங்க்ஷதி கொஞ்சம் நல்லா இருக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் காரியம் நல்லா பண்ண முடியறது ஹெல்த் நல்லா இருந்தேன்னா பண்ண முடியல அதுக்காக வேண்டிய ஐயோ அப்படி இருக்கே அப்படின்னு நினச்சா என்ன பண்ண முடியும் பிராரத்தம் அனுபவம் பிராரத்தாய சமர்ப்பித்தம் ஸ்வவப்புஹு அப்போ அதுக்காக வேண்டி நல்லா பண்ணி நான் சந்தோஷப்படுறது நல்லா பண்ண முடியல நான் வருத்தப்படுறது அப்படிங்கிறது இந்த இதில் இருக்கக்கூடாது சரி இன்றைக்கி இப்படி தான் இருக்குன்னா சரி ஒத்துழை ஆ சஞ்சலமும் சஞ்சலமும் சாந்தியும் மனோதர்மங்கள் ஆத்ம அல்ல சஞ்சலமும் அகம் சஞ்சல ஸ்வரூப்பாக இல்லை மனசோடு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சஞ்சல ஸ்வரூப்பாக மனசோட ஐடென்டிஃபை பண்ணிட்டால் அகம் சாந்த ஸ்வரூபா அந்தியும் இல்லை நான் சாந்தனும் இல்லை சஞ்சலனும் இல்லை அப்படிங்கிற ஞானந்தான் மனசை ரொம்ப சாந்திப்படுத்தும் அப்போது அது சாந்தி மனசுக்கு தான் அந்த சாந்தி மனசுக்கு தான் மனசுக்கு போராட்டம் இருக்க இந்த சஞ்சலம் ஏன் வந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் சாந்தி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கறது நானாக மனமா மனந்தான் எதிர்பார்க்கறேன் மனம் எதிர்பார்க்கறது ஆனால் அந்த மனசுக்கு ஏ மனமே உன் உன்னுடைய ஸ்வாவமே எப்பொழுதும் சஞ்சலமாகவும் சாந்தியாகவும் ரெண்டும் கெட்டானாகவும் இருப்பது தான் எனவே அது அப்படித்தான் இருக்கும் நீ அப்படி இருப்பது தான் உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி மனசை நம்ம ஆப்ஜெக்டிவ் பண்ணிவிட்டால் நம்ம சொல்லிக்க மாட்டோம் மனசோட சேத்துன்றால் இந்த வம்பு மனசோட நம்மள சேத்துக்களை நான் சஞ்சலமாகவும் இல்லை சாந்தியாகவும் இல்லை நான் ரெண்டும் கலந்ததாகவும் இல்லை நான் அவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறேன் இதெல்லாம் தான் பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்பப்போ மனசோட சேர்ந்துட்டேதான் இருப்போம் எத்தனை படித்தாலும் மனசை விட்டு பிரிச்சுக்கவே மாட்டோம் மனசு எப்பவும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்க போகிறது ஒரே மாதிரியா இருந்தா மனசு அது மனசுக்கு அதனுடைய சுபாவமே இல்லையாது சஞ்சலம்ஹி மன கிருஷ்ண பிரமா திருடவது பலம் இல்லை கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஞானி என்ன பண்ணுறான்னா நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நான் நிவத்தானி காங்கி ஐயோ இந்த சாந்தி போயிடுத்தே அப்படின்னு அவன் அது திரும்ப வராதா அப்படின்னு நம்ம ஏங்க மாட்டானோ இப்படி மோசமாக இப்படி எல்லாம் விற்த்தியெல்லாம் வர்றதேன்னு சொல்லி துவேஷப்பட மாட்டானோ தன்னையே தான் நொந்துக்கவும் மாட்டான் தன்னையே தான் சந்தோஷப்பட்டுக்கவும் மாட்டான் காலரை தூக்கி விட்டுக்கவும் மாட்டான் தலையில் அடிச்சிக்கவும் மாட்டான் இப்படி சொன்னால் புரியுது பாருங்கள் காலரை தூக்கி விட்டுக்கவும் மாட்டான் தலையில் அடிச்சிக்கவும் மாட்டான் அப்படின்னா என்ன அவனுக்கு இந்த இது ரெண்டும் கிடையாது நினைச்சான் ரொம்ப பக்குவம் வேணும் திரும்ப திரும்ப ஏன்னா அந்த அபிமானங்கிறது இருக்கு அவ்வளவு தூரம் நமக்கு இருக்கு எத்தனை தான் எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் மகந்தை தான் எள அப்படி சொல்லிவிட்டார் எல்லாம் மாறி இருக்கும் சொல்லி வச்சுக்கிறது அப்போ அடிக்கடி தென் ஆத்மா தன்னைத்தானே நிந்திச்சிக்க முடியுமோ தன்னைத்தானே புகழ்ந்துக்க முடியுமோ அத்வைத ஆத்மா தன்னைத்தானே எங்க புகழப்போகிறது அத்வைத ஆத்மா தன்னைத்தானே எங்கே இகழப்போறது ஒரு நாள் நடக்காது குஹாச்சரம் நாமன்னர்த்தம் அது சஞ்சலத்துக்கு உட்பட்டது போல இருக்கிறது க கடோபரிஷத்தில் ஒரு வாக்கியம் வரும் கஹ்வரேஷ்டம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது இந்த குகாச்சரம் இஸ் ஈக்குவல் டு ஒப்பிடுக கடோபரிஷத்தில் இருக்கின்ற கஹ்வரேஷ்டம் என்கிற பதத்தோடு இதை ஒப்பிடுக கஹ்வரேஷ்டம்னால் என்ன அர்த்தம் அனர்த்த சங்கடே பதித்தம் அப்படின்னு அர்த்தங்க நான் வந்து சங்கடத்தில் மாட்டின்ற மாதிரி இருக்கான் இந்த ஆத்மா உண்மையிலே சங்கடம் கிடையாது சங்கடத்தில் மாட்டின்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது தான் சங்கடமாக இருக்கு அந்த சங்கடமும் என்ன அது சும்மா உபதேசத்துக்காக சொல்கிற சங்கடம் கஹ்வரே இஷ்டம் அர்த்தம் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டினு சுவாமி நான் முழிக்கிற மொழி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சுவாமி பண்ணாத பரிகாரம் இல்லை பார்க்காத சாமியார் இல்லை அதில் தான் உங்களையும் சேர்த்துருங்க நீ உனக்கு ஒரு நாள் சங்கடமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் புரிய போகிறதா இன்னமோ சொல்கிறீங்க சுவாமி யாருக்கு புரியும் இதெல்லாம் ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுத்து கஷ்டத்தை போக்கிறதுக்கு வழியை பார்ப்பீங்களா உனக்கேதப்பா சங்கடம் அப்படிலாம் தத்துவம் எல்லாம் சொல்கிறீங்க நமக்கெல்லாம் தத்துவம் புரியறதுக்கான பக்குவம் இல்லைங்க அவர் புரிஞ்சால் கூட புரிஞ்சிக்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை கொஞ்சம் கூட பொறுமையாக உட்கார்றதுக்கு தயாராக ஆகா குகாச்சாரம்ங்கிறதுக்கு இது அர்த்தம் ஆவிகின்னா என்ன எல்லாம் பதமும் ரொம்ப முக்கியம் ஆவிகி சைதன்யஸ்வரூபம் லிட்டரல் மீனிங் என்ன நேரடியான மீனிங் சொற்பொருள் என்ன பிரகாசஸ்வரூபம் பிரகாசம் என்பதனுடைய பொருள் என்ன சைதன்யரூபம் சைதன்ய ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம் உணர்வு வடிவம் சந்நிகிதம்னா என்ன அர்த்தம் உள்ளத்தின் உள்ளே நன்றாக அது இருக்கிறது ஹிருதி சர்வசிய விஷ்டிதம் ஞானம் ஞேயம் ஞான கம்யம் ஹிருதி சர்வசிய விஷ்டிதம் சர்வசாக சந்நிவி சாகம் ஹிருதிஷ்டுரம் உள்ளத்தின் அசைவுகளால் உணர்வு அசைவது போல காணப்படுகிறது இது ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்கள் உள்ளத்தின் அசைவுகளால் உணர்வு அசைவது போல தோன்றுகிறது உள்ளத்தின் உணர்வு ஒருபொழுதும் அசையாது ஸ்கிரீன் அசைகிற மாதிரி இருக்குது ஆனால் ஸ்கிரீன் அசைகிறதோ அதில் வர்ற படங்கள் தான் அசைகிறது நமக்கு பார்த்தா ஸ்கிரீனே அசைகிற மாதிரி ஒரு தோற்றம் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்புறம் என்னது மகத்பதம் மகத்பதம்னு சொன்னால் மேலான உயர்ந்த பதம் நிலைன்னு அர்த்தம் மேலான உயர்ந்த நிலை எல்லாவற்று எல்லாவற்றுக்கும் ஆதாரமானதுன்னு அர்த்தம் சர்வ மகத்வாத் பதம் பத்தியத்தே சர்வேண இ சர்வ பதார்த்த ஆஸ்பதத்வாத் அப்படிங்கிற எல்லா இருப்பாக இருப்பது மகத்பதம்னா என்ன அர்த்தம் அந்த பிரம்மத்துக்கு ஆதாரமான மெய்ப்பொருளுக்கு இந்த இடத்துல மகத்பதம்னா தங்கம் மகற்பதம் அப்படி சொன்னா புரியும் தங்கம் மகற்பதம் ஆடைக்கு நூல் மகத்பதம் அலைக்கு தண்ணீர் மகற்பதம் அது போல இந்த ஜீவாத்மாவுக்கு மகத்பதம் எதுனா சைதன்யம் மகற்பதம் மேலான உயர்ந்த இது ஒண்ணுதான் மகத்து மகத்துனா என்ன அர்த்தம் மற்றதெல்லாம் இங்கே மகத்பதங்கிறதுக்கு மகத்துனா பெருசுங்கிற அர்த்தம் எடுத்துக்கூடாது சிறந்த சிறந்த எந்த பதம் போட்டாலும் சரி வராது வேறு வழி இல்லை சொல்ல சொல்லுக்கு அடங்கலை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லி சொல்லி புரிய வைக்கிறது பார்க்குறோம் மகத்பதம் சங்கராச்சாரிய சொல்ற சர்வ ஆஸ்பதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அனைத்து பொருளுக்கும் இருப்பாக இருப்பது பர்த்தான்னு சொல்கிறோம் இல்லையா உப்டஷ்டானு மகேஸ்வர பரமாத்மேதி புருஷ் பர எல்லாம் இந்த ஸ்லோகமெல்லாம் ஓடிக்கின்றே இருக்கணும் மைண்டில் நான் புரியும் அஹ மகம் அது சமர் அம்மணி பரம் பருளில் அஸ்மின்னர் அஸ்மின் பிரம்மணி சங்கராச்சாரியருடைய கருத்து ஏதத் சர்வம் ஏதத் சர்வம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இவை அனைத்தும் இந்த உடல் மனம் புத்தி அனைத்தும் உலகப் பொருள் பஞ்சபூதங்கள் அனைத்தும் சமர்ப்பித்தம் சமர்ப்பித்தம்னா என்ன அர்த்தம் வளையல் தங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை போல நீங்கள் இந்த திருஷ்டாந்தத்தை வச்சே புரிஞ்சுக்கணும் வளையல் தங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது போல குடம் மண்ணில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது போல எல்லாவற்றிலும் சமர்ப்பிதம் சம்யக்கு அர்ப்பித்தம் சங்கராச்சாரியர் சம்பிரவேஷித்தம் கிர பிரவேஷித்தம் இருப்பது இன்னொரு மந்திரம் வரப்போறது அதோட இதில் ரத்தனாபாவிவோ அராகா அதாவது இந்த ஒரு தேர் சக்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ தேர் சக்கரமோ வண்டி சக்கரமோ வச்சுக்கோ சைக்கிளில் கூட இருக்குது எல்லா விதமான அந்த நடுவில் இருக்கிற குடத்தை சேர்ந்துருக்கு அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அதையே சார்ந்து இருக்கிறது அத்த ஏதத்துனா ஏதத் பிரபஞ்சம் ஏதத் ஜகத்து ஏதத் சரீரம் மனஹா எல்லாம் சமர்ப்பித்தம் அப்புறம் என்னது ஏஜத்து ஏஜத்து சலத்து ஏஜத்துங்கிற வார்த்தைக்கு என்ன பட்சிகள் அசைகின்ற பக்ஷிகள் பிராணத்து அதாவது எல்லா உயிர்களும் இதை சார்ந்தே இருக்கிறதுங்கிறதுக்காக ஏஜத்துங்கிறதுக்கு பக்ஷி பக்ஷின்னு சொன்னால் பறவைகள் பிராணத்துன்னா எதெல்லாம் மூச்சு மூச்சு வாங்கி விடுகிறதோ பிராணிகள்னு அர்த்தம் பிராணிகள் பக்ஷிகள் நிமிஷச்ச மனுஷ பஸ்வாதிபத்துன்னு அர்த்தம் பிராணிகள்னு சொன்னால் மனிதர்கள் பசுக்கள் அனைத்து உயிர்கள்னு அர்த்தம் நிமிஷச்ச அனிமிஷச்ச அதாவது கண்ணை திறந்து மூடுகிற இந்த இமைகளை திறந்து மூடுகிற உயிர்கள் இமைகளை திறக்காமல் மூடாமல் இருக்கிற உயிர்கள் மீனெல்லாம் அப்படித்தானே மீனுக்கெல்லாம் எம இல்லையா அதனால அம்பாளுக்கு பேர் மீனாட்சி இமை கொட்டாது உயிர்களை பாதுகாப்பவள் அப்படின்னு பொருள் சித்வான் அப்படி சொல்லுவார் இமை கொட்டாது உயிர்களை பாதுகாப்பவள் மீனாட்சி மீன்களை போன்ற கண்களை அந்த வடிவத்துக்கு கண்ணுக்கு அது இப்படி சொல்கிறது உண்டு இன்னொரு அர்த்தம் இப்படி சொல்கிறது மீன் வந்து ஒரு நாளும் அது தூங்கிறது கண்ணு இமை கிடையாது தான் அதுக்கு நான் அதை கவனித்ததில்லை அதுக்கு இமை கிடையாது அதான் இவர் சொல்கிறார் காளிதாசர் சொல்கிறார் திலீப சக்கரவர்த்தி வசிஷ்டர்கிட்ட போய் தனக்கு குழந்தை இல்லையே இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்குற போது வசிஷ்டர் மீன் அவர் தியானம் பண்ணினார் அவர் தியானம் செய்த போது மீன் மீன்களை போன்று அவர் கண்கள் இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார் அவர் கண்ணை மூடின தியானம் பண்ண அப்படியே யோசிச்சுருந்தாராம் அப்புறம் சொன்னார்னு அர்த்தம் இப்படி காளிதாசர் காளிதாசருக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கு ஆமாம் உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும்னா காளிதாசர் உபமா காளிதாசஸ்ய காளிதாசன் உபமைக்கு காளிதாசன் நிறைய இருக்கு அது சொன்னால் பிரிஷா ஆகா ஏஜத்து பிராணத்து நிமிஷச்சு நிமிஷச்ச நிமிஷச்சன்னு சொன்னால் சக்காரத்தினால சங்கராச்சாரியர் அனிமிஷத்தும் போட்டுங்கிறார் அதாவது அசைகின்ற பட்சிகள் பிராணிகள் எல்லாம் அர்த்தம் கண்ணை இமைக்கின்ற ஜீவர்கள் கண்ணை இமைக்காத ஜீவர்கள் எல்லாமே எத்து ஏதத்து அற்ற சமர்ப்பித்தம் இவை அனைத்தும் சமர்ப்பித்தம் அதில் சேர்த்துக்கள் ஏஜத் பிராண நிமிஷத்து அத்த சமர்ப்பித்தம் இவையெல்லாம் அந்த பிரம்மனிடத்தில்தான் இருக்கின்றன ஆகினால எது ஆஸ்பதம் சர்வம் ஜானத ஓ சிஷ்யா இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் ஜானதன அறிந்து கொள்ளுங்கள் எதே தானதன் அர்த்தம் இந்த பிரம்மத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஜானதங்கிறது வந்து ஆளை பார்த்து ஆணையிடறது எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள் ஓ சீடர்களே இந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் எதற்காக உணரணும் அப்படின்னா உங்களுடைய உங்களிடத்திலே வடிவமுற்றதும் வடிவமற்றதாகவும் இருக்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் வடிவங்கள் உங்களை சார்ந்திருக்கின்றன சத் அசத் சத்து சொன்ன வடிவம் அசத்து வடிவற்றது நிறைய படிக்கிறோம் கிருஷ்ணர் பதிமூணா அத்தியாயத்து சொல்றார் அசத் அசத்துன்னு சொன்ன அது பல அர்த்தம் உண்டு சத்துன்னு சொன்னால் காரியம் அசத்துன்னு சொன்னால் காரணம் சத்துன்னு சொன்னால் வடிவம் அதாவது அக்னி ஜலம் பிருத்திவி அசத்துன்னு சொன்னால் ஆகாஷம் வாயு ஆக ஆகாச வாயு ரூபமாக இருப்பது காரண காரியமாக இருப்பது இப்படி அர்த்தங்கள் எல்லாம் அதுக்கு உண்டு சத் அசத் அசத்தாகவும் சத்தாகவும் இருக்கிறது அசத்துனா இல்லைன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத பதத்தை வச்சு அர்த்தம் பண்ணிக்க கூடாது அசத் என்றால் இல்லாதது சத் என்றால் இருப்பது அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது இங்கே காரண காரியமாக இருப்பது வடிவம் வடிவமற்றதாக இருப்பது அந்த பிரம்மன் சதசத் பிரம்ம இப்படி சதசத் பிரம்ம சதசத் சைதன்யம் இந்த சதசத்துக்கு இருப்பா இருக்கிற சைதன்யம் இந்த சத்தும் அசத்தும் அதிலேயே கற்பிக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம் சும் அசத்தும் காரணமும் காரியமும் அதிலேயே கற்பிக்கப்பட்டிருக்கிறது வடிவம் உடையவைகளும் வடிவம் அற்றவைகளும் அதிலேயே கற்பிக்கப்பட்டிருக்கிறது சதசதோகோ ஆதார சத்து அப்படி போடணும் சத் அசத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சத் பிரம்மன் அர்த்தம் வரேண்யம் வாழ்க்கையில் அதைத்தான் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் உனக்கு முக்தி வேண்டுமானால் அதையே தேர்ந்தெடுக்க வேண்டும் வேற எதையும் நீ தேர்ந்தெடுக்க கூடாது மோட்சம் வரேண்யம் வரைண்யங்கிற பதத்துக்கு வரணீயம் தத்வெத்திரேக்கேண அபாவாத் வரேண்யம் ததேவகி சர்வசிய நியத் நித்தியத்வாது பிரார்த்தனீயம் அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு மனிதன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனையும்னா என்ன அதையே ஒரு மனிதன் விரும்ப வேண்டும் இந்த இடத்துல பிரார்த்தனைனா பிரம்மனேன்னு பிரார்த்தனை பண்ணுறது இல்லைங்க பிரார்த்தனைனா அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும் பிரார்த்தனைனா பகவான் இருக்கார் அவர் சர்வக்யன் சர்வேஸ்வரன் நான் அல்பைக்கியன் எனக்கு இதெல்லாம் போராது பகவானே எனக்கு இந்த உடம்பு ஆரோக்கியத்தை கொடு ஆயுஷை கொடு எனக்கு குணத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறதெல்லாம் பிரார்த்தனை இங்கே பிரார்த்தனை இல்லை பிரார்த்தனைன அர்த்தம் இந்த ஏகாத்ம விஜானத்தை நான் நாடுவேன் ஆக இறைவனும் நானும் ஒன்று என்கின்ற அறிவையே நான் நாடுவேன் ஆக பிரார்த்திப்பேனாகன அர்த்தம் நாடியிருப்பேன் ஆக அந்த பேருண்மையையே நாடியிருப்பேன் ஆக இது ஒரு டைப் ஆஃப் ஆட்டோ சஜஷன் அவ்வளோதான் பிரார்த்தனைன்னா அங்கே பகவான்கிட்ட போய் கொடுங்கோ சுவாமியை பிளஸ் பண்ணுங்கோ அதெல்லாம் கிடையாதுங்க எனது உண்மையை நான் உணர்ந்து கொள்வேன் என்னை பற்றிய பேருண்மையை நான் நன்கு உணர்ந்து கொள்வேன் அதுவே வரேண்யம் என்பதற்கு பொருள் எனது உண்மையை நான் உணர்ந்து கொள்வதிலேயே முயற்சி உடையவனாக இருப்பேன் சரி வரேன்யம் அப்புறம் என்னது விஜானாற்பரம் விஜனாத் பரம் பிரஜா நாம் விஜனாபரம் விஜானாத் பரம்னா என்ன அர்த்தம் இந்த உலக அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த மைப்பொருள்னு அர்த்தம் விஜானம்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த உடம்பு மனசு அதாவது புத்திய லௌகிக்க விஜானம்ங்கிற சங்கராச்சாரியர் லௌகிக்க விஜயானாத் பரம் இந்த லௌகிக விஜ்ஞானத்துக்கு வேறானது இது ஆத்ம விஜானம் இது நது விஷய விஜானம் ஆத்ம விஜானம் இது பௌத்திக விஜானம் இல்லை லௌகிக விஜானம் இல்லை ஆத்ம விஜானம் ஆகவே விஜானாத் பரம்னா என்ன அர்த்தம் இந்த லௌகிக விஜானத்துக்கு வேறானது அபராவித்யா ஜானத்துக்கு வேறானது பராவித்யான்னு அர்த்தம் விஜானாத் பரம்னா என்னர்த்தம் பராவித்யாயா ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் பரவித்யாயாக ஸ்வரூபம் இதுவே பரவித்யா ஸ்வரூபம் விஜானா பரம் பிரஜா நாம் வரிஷ்டம் எத்து பிரஜா நாம் வரிஷ்டம் வரிஷ்டம்னா என்ன அர்த்தம் இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதனால் வரிஷ்டம்னா என்ன அர்த்தம் மிகச்சிறந்தது மிக மேலானது உயர்ந்ததுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டால் இதை தெரிஞ்சுக்கிறது நான் யார் என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வதே மிகச்சிறந்தது இதுதான் நமக்கு நமக்கு சிறப்பை தருகிறது என்ன என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனே தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும் இதுதான் சிறந்த இதுக்கு சிறந்த இதுக்கு நிகரானது ஒன்றும் கிடையாது ஒப்பு உயர்வு அற்றதுன்னு வரிஷ்டம்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒப்பு உயர்வு இந்த சைத்தன்யம் ஆகவே இந்த மந்திரத்தில் எப்படி இருக்கு பாருங்கள் இதில் முக்கியம் கிரியாபதம் என்னது ஜானத ஜானதொ ஹே சிஷியாஹானத ஓ சீடர்களே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எதை நாம் விரும்ப வேண்டுமோ அதை அடைந்து கொள்ளுங்கள் இந்த அபராவித்யாவுக்கு மேலான அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் அசைகின்ற அசையாத இமைக்கின்றக்காத எல்லா உயிர்களும் எதை சார்ந்திருக்கிறதோ அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த மேலான பதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் யாண்டும் உங்களிடத்திலே நிலைத்திருக்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த சைதன்யத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் மாற்றங்களுக்கு உட்பட்டது போல காணப்படுகின்ற உங்களுடைய உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படி கோஷம் இந்த ஒரு பதத்தையும் எடுத்துக்கணும் ஹே சிஷ்யா ஆவிஹி ஜான ஹே சிஷியாக சன்னிஹிதம் ப்ரஹானத ஹே சிஷியரம் நாம ப்ரஹானே சிஷிய மகற்பதம் ஜானத ஏத அத்தைத்தமர்மஜான எல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் எதேத ஜான சதசத் வரேன் சதசத் பிரம்ம ஜானத இப்படியே ஒன்று ஒன்றிலையும் சேர்த்து சேர்த்து அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளுங்கள் எதை அறிந்து கொண்டால் அறிய வேண்டியதே இருக்காதோ அறிய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்காதோ அதை அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு படித்ததுக்கு பிறகு என்ன தோன்றுறது அதான் தெரிஞ்சுதானே சொல்லிகிட்டு இருக்கார் அப்படி சொல்கிற தோன்றுறது இல்லையா என்ன அறிஞ்சாச்சு அறிந்ததுனால நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதில் வராது தெரிஞ்சு போச்சு சும்மா உட்காந்துருப்போம் வேறு எதுலேயா போனால் மாட்டிப்போம் இல்லையா இதை விட்டுட்டு வேறு எதாவது இல்லாத போகணும்னு வச்சுங்க மறந்து போயிடும் மறந்து போய்டும் கடைசியில் அது சத்தியமாயிடும் படைப்படி மனசுக்கு ரியாலிட்டி வந்துடும் அப்புறம் வந்து விவகாரத்துக்கு ரியாலிட்டி வந்துடும் அதுக்கு சத்தியத்துவம் வந்துவிட்டால் சம்சாரம் வந்துடும் அதில் சத்தியத்துவம் வராமல் இருக்கிறதுக்கு தான் பாதுகாப்பு வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா இல்லாட்டி சமாதியில் உட்காரணும் அடுத்த மந்திரம் எதர்ச்சிமத்து अनुच, निहिता तदेत दक्षरं எதுப்பணு எஸ்லோக்கிச்சரம் ப்ரம ச பிராண்தது வான்ததம்தே சோமிய एद, एद, एद निहिता तदेत दक्षरं எதர்ச்சிமோணு எலோகிநரம் சாணஸ்தது வாங்கமன்தம் திரு தேம் சோமியவி எது அர்ச்சிமத்து எது எது எல்லாவற்றையும் இருளையும் ஒளியையும் எது ஒளிர்விக்கிறதோ அப்படி அர்த்தம் அர்ச்சிமத்துன்னு அர்த்தம் எது இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கிறதோ இருளை நான் அறிகிறேன் ஒளியை நான் அறிகிறேன் மனதின் சஞ்சலத்தை நான் அறிகிறேன் எல்லாவற்றையும் நான் ஒளிர்வி அறிகிறேன்ங்கிறதுடைய கருத்தை ஒளிர்க்கிறேன் விளக்குகிறேன் என்னுடைய உள்ளத்தில் உள்ள உணர்ச்சிகளை நானே விளக்குகிறேன் அதன் மூலம் விளங்கிக் கொள்கிறேன் விளக்குகிறேன் விளங்கிக் கொள்கிறேன் அர்ச்சிமத்து ஆவிகிங்கிறது இன்னொரு அர்ச்சிமத்து அர்ச்சிமத்து தீப்தி மது பிரம்மன் தான் பிரம்மன் அல்லது ஆத்மா சைதன்யம் அதுதான் சூரியனை ஒளிர்விக்கிறது சந்திரனை ஒளிர்விக்கிறது நட்சத்திரங்களை ஒளிர்விக்கிறது என்னுடைய உள்ளத்தை ஒளிர்விக்கிறது இந்த உணர்வே எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது பிரஜானம் பிரம்மைவ சர்வம் பிரகாஷயதிர்ச்சிமது அணுப்பியகா அணுஹு அது நுண்மையில் நுண்மையானது நுண்ணு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அணுப்பியகா அணு சான் இருக்கு சங்கராச்சாரியார் ஸ்தூலத்தா ஸ்தூலம் மகத்தோ மகீயான் அணுவுக்கு அணுகுங்கிறதுனால அதை சேர்த்துக்கணுங்கிற பதம் இருக்கிறதுனால பெரியதில் பெரியது ஸ்தூலாது ஸ்தூலம் மகத்தோ மகீயான் எஸ்மின் லோக்காக எதனிடத்தில் எது பிரகாசஸ்வரூபமோ எது அணுவுக்குள் அணுவாக இருக்கிறதோ அணுவுக்கும் அணுவாக இருக்கிறதோ எது மகத்திலும் மகத்தாக இருக்கிறதோன்னு என்ன அர்த்தம் மகத்து பெரியது சிறியது எல்லாம் அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மெய்ப்பொருளில் தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது எஸ்மின் லோகாஹா ஞாபக வச்சுங்க கனவுதான் பெஸ்ட் உதாரணம் கனவுல இருக்கிற அத்தனையும் கனவுல பெருசு பெருசாக பார்த்தாலும் கனவுல சின்ன சின்னதாக பார்த்தாலும் எல்லாம் என்னுடைய மனசினுடைய வெளிப்பாடு கற்பனை தோற்றம் அதே மாதிரி தான் ஜாக்கிரத அவசி இதில் என்னமோ நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு பிரம நீங்கள் எல்லோரும் தனியாக இருக்கிறமோ ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தீவுகளாக இருக்கும்னு சொல்கிறாங்களே ஒரு ஒருத்தரும் மாதிரி இருக்கும் வீட்டில் பார்த்தா கணவன் ஒரு தீவு மனைவி ஒரு தீவு குழந்தைகள் ஒரு தீவு எல்லாம் ஒரு தீவு தீவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க தீவெல்லாம் கிடையாது நீங்கள் தீவா ஆக்கினாலும் அது தீவு கிடையாது நம்ம மனசில் அப்படி நினச்சிக்கிறோம் ஆகினால லோக்காக எதனிடத்தில் உலகங்கள் இருக்கின்றனவோ நிகிதா லோக்காக நிகிதாக எதனிடத்தில் உலகங்களெல்லாம் நன்கு வைக்கப்பட்டிருக்கின்றனவோ எதனிடத்தில் உலக மக்களெல்லாம் மக்கள் உயிர்கள் ஜீவராசிகள் எல்லாம் இருக்கின்றனவோ லோகத்தில் வாழ்பவர்கள் அர்த்தம் லோக உலகத்தில் வாழ்பவர்கள் இருக்கின்றார்களோ தத்து ஏத்த அக்ஷரம் பிரம்ம அது இந்த பிரம்ம அழியாத பிரம்மமே ஆகும் இந்த பிரம்மத்தினிடத்தில்தான் எல்லாம் இருக்கிறது அந்த பிரம்மன் பிரகாஷஸ்வரூபம் சர்வ ஆதாரம்னு அர்த்தம் சர்வ ஆதாரம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம்ங்கிறது தான் இப்படி சொல்லுகிறது தத்து ஏத்த தத்து ஏற்ற அக்ஷரம் இந்த தத்து ஏத்ததுங்கிறது கவனிச்சுட்டே இருக்கணும் அந்த சத்து இந்த சித்தும் ஒன்று தான் இந்த சதாத்மக்கம் எல்லாம் ஒன்றுதான் அக்ஷரம் பிரம்ம ச பிராணஹா முதல்ல சொன்னது இது பாருங்கள் மெதல் முதல்ல சொன்னதெல்லாம் பாஹ்யம் இப்போ சொல்கிறதெல்லாம் அதுவே பிராணன் அதுவே வாக் அதுவே மனசு அதுவே அமிர்தம் அதே தத்யம் பிராணனும் அதுவே வாக்கும் அதுவே மனதும் அதுவே அப்படின்னா நிர்த்தம் அது இல்லைன்னா இதெல்லாம் வேலை செய்ய பிராணஸப் பிராணஹா பிராணனுக்கு பிராணன் என்று கேனு உபனிஷத் சொல்லுகிறது ஆகவே அது இல்லை என்றால் இவைகள் இல்லவே இல்லை சொல்கிறோம் இல்லையா எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருந்தாலும் இன்ஜின் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை எத்தனை சைபர் போட்டாலும் அந்த இலக்கம் போடலைன்னா சைபருக்கு மதிப்பு இல்லை அது மாதிரி இந்த பிரம்மன் இல்லைன்னு சொன்னால் அதெலாம் இருக்கிறது இல்லைங்கிறதே தெரியாது இந்த நான்கிற அவேர்னஸ் உணர்வுங்கிறது இல்லைன்னா என்ன இருக்குது இல்லைன்னு எப்படி தெரியும் எல்லாம் அதுதான் வாங் மனஹா தத் அமிர்த்தம் அது என்னது மரணரகிதம் மரணரகிதம் மரணரகிதம்னா நீங்கள் போட்டுக்கணும் காலாத்தீதம் அதுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது முதுமை கிடையாது வளர்ச்சி கிடையாது தது ஏதத்து சத்தியம் இது ஒன்றே மெய்ப்பொருள் பொருள் அல்லவற்றை பொருள் என்று காணாதே மருளாகிய மானா பிறப்பிலே உழலாதே வள்ளுவர் சொல்லணும்னா பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பை அடையாதே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவை பெருவாயாக அதே திரும்ப திரும்ப நினைச்சுக்கணும் அவ்வளவுதான் சத்தியம் இனிமையான அடிக்கடி சொல்றோம் இனிமையான நினைச்சுட்டே இருக்கட்டும் வேற எதுவும் நினைக்கப்படாது அந்த பிரம்மன்லே இருக்கட்டும் தத் வித்தி வேத்தவ்யம்னா என்ன அர்த்தம் அரிந்து கொள்ள வேண்டிய வேத்தம்னா சொல்லப்படுறது அடின்னு அர்த்தம் அதையே அடி அந்த லட்சியத்தையே அடி அப்படின்னு அர்த்தம் லட்சியத்தே அடி நான் அர்த்தம் அந்த லட்சியத்தையே அறிந்து கொண்டு அந்த அறிவிலேயே நிலைத்திரு திளைத்திரு அந்த லட்சியத்தையே அடித்து அந்த லட்சியத்திலேயே நிலைத்திரு உபநிஷத்துக்கு உபாயங்கள்லாம் சொல்ல போகிறது ஆக இந்த ரெண்டு மந்திரம் என்ன சொல்லுகிறது வித்தின அர்த்தம் அறிந்து கொள் அறிய வேண்டிய அந்த பேருண்மையை அறிந்துகொள் அதையே குறிக்கோளாக கொண்டு வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாதே வேறு எதாவது பேசுவாங்க லௌக்கிகமாக எல்லாம் பேசுவாங்க கடைசியில் இதுலேயும் எதாவது கமெண்ட் அடிப்பாங்க சாஸ்திரத்துலேயும் கூட கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் லட்சியம் என்ன அதே தான் லட்சியம் வேற எதுலையும் கவனமே இருக்கக்கூடாது அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கலு இதம் பிரம்ம நேக நாநாஸ்தி கிஞ்சன இதே திரும்ப திரும்ப வேறு ஒரு இருக்கக்கூடாது அகமேவ இதம் சர்வம் எந்த விதமான இமோஷனாக இருந்தாலும் சரி எந்த ஜானமாக இருந்தாலும் சரி அது வியாக்கரண ஜானமாக இருந்தாலும் சரி அது தர்க்கியானமாக இருந்தாலும் சரி அது மீமாசா ஜானமாக இருந்தாலும் சரி அது கல்பஞ்ஞானமாக இருந்தாலும் சரி அது ஜோதிஷ ஜானமாக இருந்தாலும் சரி எல்லாம் இருக்கே அங்க ஜானங்கள் வேத சாஸ்திர ஜானங்கள் வேத அங்க விஷய ஜானங்கள் எல்லா ஞானத்துக்கும் மதிப்பு கிடையாது இந்த விஷயத்தை தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறதே கிடையாது அறிவும் தேவையில்லை அறிய வேண்டியதை அறிந்து கொண்ட பிறகு அறிவும் தேவையில்லை எந்த அறிவும் தேவையில்லை இந்த அறிவும் தேவையில்லை அறிவே நான் நானே சைத்தன்யம் இதை தெரிஞ்சின்றதுக்கு பிறகு இந்த உபாதியில் இருக்கக்கூடிய ஜானங்கள் யாருக்கு வேணும் உபகித சைதன்யத்தை பத்தின ஞானத்தை நான் பெற்றுவிட்டால் இந்த உபாதி விசேஷ ஞானங்கள்லாம் என்ன வேணும் அவர் வியாக்கரண பண்டித்தர் இவர் மீமாம்சா பண்டித்தர் பண்டிதர் பிரம்மனுக்கு இல்லையே அந்த கரணத்துக்குத்தானே பிரம்மன் எது பண்டிதனாவது பாமரனாவது பிரம்மன் ஒரு நாளும் பண்டிதனும் இல்லை பாமரனும் இல்லை ஒன்றும் கிடையாது அவருக்கு தெரியுமே நமக்கு தெரியலேன்னு சம்சாரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியலேன்னு அவனுக்கு சம்சாரம் அவனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலேன்னு நமக்கு சம்சாரம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய முடியுமா ஒன்றும் தெரிய முடியாது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் சர்வஜா சர்வ நமக்கு தான் அந்த சர்வவித்து வேண்டான்னுட்டோமே நமக்கு சாமானியன சர்வம் ஜானா தீ தி எல்லா எனக்கு இமோஷன்ஸ் தேவையில்லை இமோஷன்ஸ் உணர்ச்சிகளை நான் மதிக்கப் போவதில்லை அறிவை நான் மதிக்கப் போவதில்லை மதிக்கிறதுனா வியாபகாரிகமாக மதிப்பேன் உண்மையாக அதற்கு மதிப்பு தரப்போவதில்லை அறிவு துறைகளுக்கு நான் மதிப்பு தரப்போவதில்லை உணர்ச்சி எண்ணற்ற உணர்ச்சிகளுக்கு நான் மதிப்பு தரப்போவதில்லை உடல் வாழ்க்கைக்கு நான் மதிப்பு தரப்போவதில்லை உலகத்தின் பல்வேறு மாற்றங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் நான் மதிப்பு தரப்போவதில்லை மதங்களுக்கு மதிப்பு தரப்போவதில்லை கொள்கைகளுக்கு மதிப்பு தரப்போவதில்லை ஏனென்றால் அவைகள் மாய பிரம்மம் ஒன்றே சத்தியம் அதுவே உண்மை அவ்வளோதான் அதுலேயே கவனமாக இரு கொஞ்சம் விட்டால் எங்கேயா போயிடும் அதில் தத்வேத்தவ்யம் லக்ஷ அம்பு போடுறவங்க வந்து அப்படியே அதே கவனமாக இருக்கும் அர்ஜுன மாதிரி அந்த பறவையோட கழுத்து தெரிகிறதுன்னா வேறெது இல்லை பறவையோட ரெக்கை கூட தெரியறது சொல்லலை அந்த பறவையோட கழுத்து தான் தெரியறதுன்னா வேற எதுலேயும் கவனம் அதே மாதிரி எனக்கு சைத்தன்யத்தை தவிர வேற எதுலையும் எனக்கு கவனம் எடுக்கக்கூடாது அப்போதான் வந்து என்னன்னா சிதானந்த ரூபக சிவோகம் சிவோகம் இதை தவிர வேற என்ன உபாயம் சொல்றது சொல்லுங்க பார்ப்போம் உபனிஷத் மேலும் இதை விளக்கி சொல்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா படிங்கிறது திரும்பவும் படி அடுத்த மந்திரத்தை படி அதே லட்சியமாக வச்சுக்கணும்னு சொல்றீங்களே இன்னும் உண்டகோபரிஷத்து நிறைய பேர் இருக்கேன் மந்திரங்கள்லாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன் படி அடுத்த மந்திரத்தை படி தனுர் கிரஹித்வாஷதம் மகாஸ்திரம் நஷிம் சந்தீத்த ஆயம்தேத்தம் தரம் சோமியீத் னாஸ் கரம் ஹியுச நஷித்தீத்தயம்தன்தோமிய விதி ஹே சோமிய தரம் லட்சியம் அரம் வி லட்சியமேவ வித்தி தத்து அக்ஷரம் லட்சியமேவ வித்தி வித்தின்னா அடின்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அடிங்கிறதுனுடைய அர்த்தம் அதையே உணர்ந்து கொண்டுரு அந்த உணர்வு உணர்வை பற்றிய உணர்விலேயே திளைத்திரு நிலைத்திரு உணர்வை பற்றிய உணர்விலேயே உணர்வுங்கிறது என்ன அர்த்தம் சொல்கிறோம் சைதன்யம் உணர்வுன்னா என்ன அர்த்தம் அந்த எண்ணத்திலேயே உணர்வை பற்றிய உணர்விலேயே நிலை திரு திளைத்திரு வேற எதுலேயும் கவனிக்காது அதையே அடிங்கிறது அடி தத்து தத்து அக்ஷரமேவ லட்சியம் அந்த அக்ஷரந்தான் உனக்கு லட்சியம் அந்த சர்வ அதிஷ்டான ஞானந்தான் உனக்கு லட்சியம் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தது பாணிபாம் நித்தம் விபும் சர்வம் சுசூக்மம் தவியம் திவ்யோயூ புருஷஸ் பாஹ் ஆபியோ ஹியஜ அப்பாணோஹமிரோரா கவிம் புராணமனுஷாசித்தரம் அணோரணீயம் சமனுஸ்மரே சர்வாத்திரமச்சித்தியூபாதிவர்ணம் தமசொல்லிகிண்டே இருக்கலாம் அது ஏத்தனை வாக்கியங்கள் இருக்கு ஸ்ோத்திய ஸ்ோத்தம் மனசோ மனுவோ வாசம் சமுணச்சுக்கூச்சீரா மந்திர பிரதிபோதவி மதம் இப்படி அந்தபிரமணையே தியனம் பண்ணு வேறு எத்லையும் கவனம் செலுத்தாதே ஏகிரமனம் கருமதாத்தவ அதையே வச்சுக்கோ நான் என்ன பண்ணணும் அதுக்கு சாதனம் என்ன சுவாமி அப்படின்னா ஒன்று பண்ணு இப்போ வந்து இவர் உதாரணம் சொல்கிறார் இப்போ இங்கே சொல்லக்கூடிய திருஷ்டாந்தம் ஒரு அம்பை வில்லை எடுத்துக்கொண்டு வில்லிலே அம்பை வைத்து ஒரு லட்சியத்தை நோக்கி ஒருவன் எய்துவது போல இது ஃபிசிக்கலாக ஸ்தூலமாக பார்க்குற உதாரணம் அங்கே ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது அங்கே பறவை இருக்கோ இல்லாட்டி ஒரு பழமோ ஏதோ ஒன்று நம்ம லட்சியம் வச்சுக்கிறோம் அம்பை வச்சுக்கிறோம் வில்லு எடுத்துக்கிறோம் வில்லில் அம்பை போட்டுறோம் நல்லா இழுக்கிறோம் இழுத்து அந்த லட்சியத்தை நோக்கி விடுகிறோம் அதே மாதிரி இங்கேயும் நீ வந்து ஒரு வில்லை எடுத்துக்கணும் அந்த வில்லில் அம்பை வைக்கணும் அந்த அம்பை நல்லா அந்த அம்பு நல்லா தீட்டப்பட்டிருக்கணும் அந்த தீட்டப்பட்ட அம்பை நல்லா அந்த அந்த நூலில் சேர்த்து நன்றாக இழுத்து அந்த லியத்தை நீ அடிக்கணும் இங்கே வில் வில்லிலே அம்பை கோர்த்து லட்சியத்தை அடிக்கும் உதாகரணம் சொல்லப்படுகிறது இங்கே வில் என்பது என்ன அம்பு என்பது என்ன இழு இந்த இழுப்பது என்பது என்ன லட்சியம் என்பது என்ன இதெல்லாம் நம்ம திருஷ்டாந்த தார்டாந்தங்களை பார்க்க வேண்டும் இதில் எக்ஸாம்பிளையும் அதுக்குள்ள விஷயங்களையும் நாம் பொருத்தி பார்க்கணும் இந்த உபனிஷத் சொல்லுகிறது அதாவது ஓங்காரந்தான் வில்லு ஓங்காரம் அகாரம் உக்காரம் அகாரம் இது உபரிஷத்துக்களில் விசேஷமாக சொல்லப்பட்ட ஓங்காரந்தான் வில் இந்த ஓங்காரத்தை ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா உபனிஷத்தும் சொல்லுகிறது ஒரு ஒரு நான் சொல்கிறேன் நம்பர்லாம் சொல்கிறேன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது கட்டோபனிஷத்தில் ஒன்று ரெண்டு பதினேழு கட்டோபனிஷத்தில் ஒன்று ரெண்டு பதினேழு பிரஸ்னோபனிஷத்தில் அஞ்சு ரெண்டு அங்கே இந்த ஓங்காரந்தான் சொல்லப்பட்டிருக்கு ஏ தத் தேவாட்சரம் பிரம்ம ஏதத் தேவாட்சரம் பரம் ஏ தத் தேவாட்சரம் ஜாத்திட்சசி தத்சு ஏதாலம் ஸ்ரேஷ்டேதால பரம் ஏதாலோக்கே மகீயத்தை பதமா மனிதி தபும்சிச்சர் வதந்தி எதிச்சந்தோமச்சரியிரவீமி ஓம் இேத்த அப்படி சொல்லியிருக்காரு யமர்மராஜா பதினேழு இங்கே பிரஷ்னோபரிஷத்து அஞ்சு ரெண்டு தைத்திரீய நாராயணவீல எழுபத்தி ஒன்பது ஓம் தோம் தயுசுங்களே ஓம் தோம் தியம் ஓம் துவம் ஓம் துரோன அந்தச்சர்த்தூம் விஷமூர்ஷு வஷட்ந்திரும் ருதிரம் பிராபதி ோரோமூர்வசவரும் எழுவத்திஒன்பதாவது மந்திரம் மேலும் அடுத்தவரப்பாக்கல ஓ பங்கேயாமேவா பசியே மாஷத்தாிரிரங்கைவாகம்சநூமேவி தங்கதாயுனோ ओम शान्ति शान्ति शान्ति ही। ही ओम. आदि அரிஷ்டேமிஸ்போரி ஓ ஆதிகருநாமிக்கீ